நற்றினை நியர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர்த்த விஜய் ஹரி நான் காரைக்குடியில் உள்ள அழகப்பா அகாடமி பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படுகிறேன் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று திருமதி தையல் நாயகி என்ற தமிழ் பெண்மணி இன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர வந்துள்ளேன் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் தென்னாப்பிரிக்காவில் அந்த நாட்டின் தேசிய விடுதலை போராட்ட வீரர்கள் குற்றவாளிகள் சார்ந்த வழக்கு நடந்தது இது அவர்கள் கைதாகி இரண்டு ஆண்டுகளுக்கு பின் நடந்தது நீதி விசாரணை ஒரு திருச்சபையின் பிரிக்டோரியா பழைய கட்டடத்தில் நடத்தப்பட்டு வந்தது நண்பகல் இடைவேளையில் உணவுக்கு பாதிரிகாரின் அறையை பயன்படுத்தி கொண்டனர் வழக்கு பல மாதங்கள் நீடித்தது நடுவில் சில மாதங்கள் தாமதமானது அப்போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் திருமதி தையல் நாயகி பிள்ளை என்ற தமிழ் பெண்மணி பல தொண்டர்களுடன் சேர்ந்து இந்திய முறை உணவை தயாரித்து பரிமாறி வந்தார் காலையில் வடையும் தேநீரும் நண்பகலில் சுவை மிக்க இந்திய உணவு பிற்பகலில் மீண்டும் பலகாரத்துடன் தேநீர் தருவார் இந்த வழக்கில் வக்கீல்களில் ஒருவராக பங்கேற்றார் நெல்சன் மண்டேலா நன்றி